அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் அதாவது தண்ணீர் இருக்கிறதே தண்ணீர் எந்த நிலத்துல ஓடுகிறதோ அந்த நிலத்தோட நிறம் சுவை இதையெல்லாம் உடையதாக ஆகும் நீருக்குன்னு சுவை இருந்தாலும் அந்த நிலத்தினுடைய தன்மையை பொறுத்தும் சுவை நிறம் எல்லாம் மாறத்தான் செய்கிறது அது மாதிரி அற்றாகும்னு குரல்ல இருக்கு அது போலாகும் அர்த்தம் அது மா மக்களுடைய அறிவு ஒருத்தருடைய அறிவு அறிவு மாத்திரம் இல்லை பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் எல்லாமே அவர் பழகிற ஜனங்களை பொறுத்து ஆகும் அவரது கூட்டத்தின் தன்மையை பெறும் மாந்தற்கு இனத்து இயல்பது இனத்து இயல்பது ஆகும் அறிவு அறிவு தன்னுடைய நிலையில் தூய்மையாக இருக்கும் ஆனால் நல்லவருடைய சேர்க்கையினால நன்மை குணமும் நல்ல செயலும் பெறுகிறது அப்படின்னும் தீய இனத்தினுடைய சேர்க்கையினால தீமை குணமும் தீ செயலும் பெறுகிறது என்பதற்காகவும் நீர் அப்படிங்கிற உவமையினால எடுத்துக்காட்டினால விளக்கிச் சொன்னார் அறிவுக்கு நீர் உவமானமாக உபதேசிக்கப்பட்டது நீரானது அது ஓடக்கூடிய செம்மண்ணில் ஓடினால் சிகப்பாகவும் கருப்பு மண்ணில் ஓடினால் கருப்பாகவும் மாறுகிறது மேலும் அந்த நிலத்தின் தன்மைக்கேற்ப சுவையையும் பெறுகிறது இந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணுகிற பழைய காலத்து விவசாயிகள்லாம் மண்ண கொஞ்சம் வாயில போட்டு பார்ப்பார்கள் அதனுடைய சுவையை பொறுத்து பயிரை என்ன பயிர் செய்யலாம் என்பதை முடிவு செய்வார்கள் செந்நீர் வெண்ணீர் உவர் நீர் சவர் நீர் நன்னீர் உவர் நீரோட கலவை தெளிநீர் களிநீர் அப்படின்னு சொல்லி நீர் வந்து பெயர் பெறது அது சேர்ந்திருக்கிற நிலத்தோட வகையினால்தான் இப்படிலாம் பெயர் இருக்கு அறிவும் அப்படித்தான் உயர்ந்தவங்கள்கிட்ட சேர்ந்தா அவர்களுடைய பெருந்தன்மையையும் தாழ்ந்தவர்கள்ட்ட சேர்ந்தா அவங்களுடைய சிறுமையையும் பற்றிக் கொள்கிறது ஆகையினால சேர்க்கை மிக மிக அவசியம் என்ற உண்மை இந்த குரட்பாவில் விளக்கப்பட்டிருக்கிறது இந்த குரலில் சான்றோர் சிற்றினம் சேராமைக்கு காரணம் கூறப்பட்டது அதாவது பெரியவர்கள்லாம் சாதாரண ஜனங்களோட சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு மழை நீர் துளி அல்லது நீர்த்துளி பழுக்க காய்ச்சியை இரும்பில் பட்டவுடன் ஆவியாகி போய்விடும் தாமரை இலை மேல விழுந்தா முத்து மாதிரி அழகா காட்சியளிக்கும் கடல்ல சிப்பிக்குள்ள சுவாதி நட்சத்திரத்தில் விழக்கூடிய வாய்ப்பு அமையுமானால் நல்ல உண்மையான முத்தாக மாறிவிடுகிறது கீழோர் இடைப்பட்டவர்கள் மேலோருடைய இயல்பு அவரவருடைய சேர்க்கையால் அமைகிறது என்று நீதி சதக்கத்தில ஐம்பத்தெட்டாவது ஸ்லோகத்திலே காணப்படுகிறது பதவரை பார்க்கலாம் நீர் தண்ணீர் நிலத்து தான் சேர்ந்த நிலத்தினுடைய இயல்பான் தன்மையினாலே திரிந்து தனது தன்மையிலிருந்து மாறுபட்டு அற்றாகும் அந்நிலத்தினுடைய தன்மையுடையதாகிவிடுவதைப்போல மாந்தர்க்கு மக்களுக்கு அறிவு அறிவானது இனத்து தாம் சேர்ந்துள்ள இனத்தினுடைய இயல்பு இயல்புகளுக்கேற்ப தனது தன்மையிலிருந்து மாறுபட்டு அதாகும் அந்த இனத்தினுடைய தன்மைகளை உடையதாக ஆகிவிடும் தண்ணீர் தான் சேர்ந்த நிலத்தினுடைய தன்மையினாலே தனது தன்மையிலிருந்து மாறுபட்டு அந்த நிலத்தினுடைய தன்மையுடையதாகி விடுவதைப் போல மக்களுடைய அறிவும் தாம் சேர்ந்துள்ள இனத்தினுடைய இயல்புகளுக்கு ஏற்ப தனது தன்மையிலிருந்து மாறுபட்டு அந்த இனத்தினுடைய தன்மைகளை உடையதாகிவிடும் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்து இயல்பது ஆகும் அறிவு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்